வணக்கம் ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சுதந்திர போரின் போது அமெரிக்காவில் 13 காலனிகள் இருந்தன இரண்டு தைமூர் இந்தியாவிற்குள் படையெடுத்த ஆண்டு ஆயிரத்தி முன்னூற்றி மூன்று சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்படுபவர் முதலாம் குலோத்துங்கன் இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று யாருடைய ஆட்சியில் வர்த்தமான மகாவீரர் மற்றும் கௌதம புத்தர் ஆகியோர் தங்களது உபதேசங்களை மேற்கொண்டனர் இரண்டு சுஸ்ருதா என்னும் நூல் எதோடு தொடர்புடையது மூன்று பாரத ரத்னா விருது பெற்ற முதல் பெண்மணி யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி